நாட்டணைய நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் ராஜ்கீரா பாயசம் செய்ய பொருட்கள் ராஜ்கீரா எனப்படும் கீரை விதை ஒரு கப் பால் ரெண்டு கப் பனங்கற்கண்டு அல்லது வெள்ளம் ஒரு கப் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு நெய் ரெண்டு ஸ்பூன் பாதாம் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் நாலு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம இந்த ராஜ்கீரா அதுன்றது ஒன்றும் இல்லை ஹிந்தியில் ராஜ்கீரான்னு சொல்லுவாங்க முளைக்கீரையோட விதை அமர் அந்தஸ் அப்படின் வாங்க அந்த கீரை விதையை நல்ல சுத்தம் பண்ணிட்டு கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதை எடுத்துக்கலாம் நம்ம குக்கரில் வேக வைக்கிறனால வேக வச்சுக்கலாம் இல்லை அப்படி ஓப்பனாக பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கிறனால வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் பாத்திரம் வச்சுப்போம் ஸ்டவ் பார்த்து வச்சு ஒரு பாத்திரத்தில் இல்லை குக்கர் வச்சோன்னா குக்கர் வச்சிருவோம் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதும் ஒரு கப்பை பால் ஊற்றிப்போம் ஒன்றரை கப் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவோம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீரை விதைய இருக்குலையும் அதை அதில் போட்டுடுவோம் ராஜ்கீரை போட்டுட்டு நல்ல உயரமான குக்கராக வச்சுக்கணும் இல்லைனா வெளியில் பொங்கி வரும் வருமான குக்கர் வச்சிங்கன்னா பொங்கி வராது அதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம் அது வெந்த உடனே அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் கொஞ்ச நேரம் அந்த ப்ரெஷரை அடங்கினவுடனே விசில் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த குக்கரை அது ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதில் பாதாம் பவுடர் கலந்துருவோம் ஏலக்காய் தூள் கலந்துருவோம் இன்னொரு கப்பு மில்க் இருக்குதுலையும் அதையும் கலந்து நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா மிக்ஸ் ஆகி விடுவோம் மிக்ஸ் ஆனோடனே கண்டென்ஸ் மில்கும் கலந்து வச்சுருவோம் நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா குறைஞ்சி தலை தலையும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம பனங்கர்க்கண்டாக இருந்தாலும் சரி பனங்கர்கண்டு பவுடராகவே இப்போ கிடைக்கிறதுலையே அது வாங்கிக்கோங்க பனங்கற்கண்டு பவுடரோ இல்லை வெல்லமோ வந்து கரைச்சி கரைசியாக கடைசியாக சேர்த்துக்கணும் இல்லை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பனங்கற்கண்டு பவுடருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்றோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டவ் பார்த்த வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் காஞ்சதும் நெய் ஊற்றி நெய் உருக்கிறதும் முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அதை எடுத்து இதில் கொட்டி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ராஜ்கீரா பாயசம் தயார் இது நார்த்தில் தான் ஸ்பெஷல் அவங்க வந்து பனங்கற்கண்டு சேர்க்க மாட்டாங்க சக்கரை சேர்ப்பாங்க நம்ம சர்க்கரைக்கு பதிலா பணங்கள் இருக்கட்டும் இல்லை வெள்ளை சேர்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்